வணக்கம் நச்சினையின் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் ஆண்டிப்பட்டியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் விசைத்தறி தொழில் பாதிப்படைந்துள்ளது வேலூர் சிறையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திருமுருகன் காந்திக்கு திடீர் மயக்கம் ஏற்பட்டதால் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் கூட்டுக்குடிநீர் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த தடுப்பணைகள் அவசியம் என்று காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர் ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்க கோரி இந்து அமைப்பினா் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனா் மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மணலின் விற்பனை தூத்துக்குடியில் இன்று முதல் தொடங்குவதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் மோடிக்கு அமைதிக்கான நோபல் விருதுக்கு தேர்வு செய்ய அனைவரும் கைகோர்க்க தமிழிசை வேண்டுகோள் விடுத்துள்ளார் செல்ல தலையில்லை மனித உரிமை ஆணையத்தில் தூத்துக்குடி புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை தகவல் அறிவித்துள்ளது சென்னை அரும்பாக்கத்தில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் இந்திய செய்திகள் ஆர் எஸ் சிறப்பு பாதுகாப்பு படை குழு தலைவர் பதவி விலகியதற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு விளக்கம் கேரளத்தில் அனைவருக்கும் அக்டோபர் இரண்டாம் தேதி இலவச மென்பொருள் வழங்கும் திட்டத்தை அம்மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்துள்ளனர் மியான்மரிலிருந்து சென்னைக்கு கடத்தப்பட்ட ரூபாய் அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கும்பல் வன்முறையின் பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ளுங்கள் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஹிமாச்சலப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருகிறது இதனால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உங் உடன் நிறைவில் இரண்டாவது சந்திப்பு நடைபெறும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா் சீனாவுடனான வர்த்தக போரில் நாங்கள்தான் வெள்ளப்போகிறோம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் உலகை சுற்றி வரும் படகு போட்டியின்போது மோசமான வானிலை காரணமாக கடல் விபத்தில் சிக்கிக்கொண்ட இந்திய கடற்படை அதிகாரி அபிலாஷ் டோமி பத்திரமாக மீட்கப்பட்டார் இம்ரான்கானை தகுதி நீக்கம் செய்யக்கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் இந்தியா பேச்சுவார்த்தையை ரத்து செய்து செய்துவிட்டது என்பதற்காக அமைதி முயற்சியை பாகிஸ்தான் கைவிடாது என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா ஹெமூத் குரோஷி தெரிவித்துள்ளார் மாலத்தீவு அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளர் இப்ராஹிம் முகமது சாலி வெற்றி பெற்றுள்ளார் ஐரம் எம்ஏஹெச் பேட்டரியுடன் கூடிய புதிய மோட்டாரோலா ஒன் பவர் ஸ்மார்ட் இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகமாகியுள்ளது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையமான AI கார் உரிமையாளர் மற்றும் ஒட்டுநர்கள் 750 ஐம்பது ரூபாய் அளித்து காப்பீடு பெற்று இருக்கும் நிலையில் சாலை விபத்தில் இறக்க நேர்ந்தால் இருவருக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் வரையில் காப்பீடு அளிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கை ஒன்றை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அனுப்பியுள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை ரூபாய் அறுபத்தி எட்டு எழுபது வரம்புக்குள் மீட்டுக் கொண்டுவருவதற்காக அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்த இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை அரசு அமல்படுத்த உள்ளதாக பொருளாதார விவகார செயலாளருமான சுபாஷ் சந்திர கர்க் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கப் பொருட்களுக்கு பதினைந்து வீத வரியையும் மீள் ஏற்றுமதி செய்யப்படும் தங்க ஆபரணங்களுக்கான வரி நீக்கப்படுவதுடன் தங்க உற்பத்தியாளர்களுக்கு ஐந்து வீத வரியை அறிவிக்க தீர்மானித்துள்ளதாக சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் அஜித் மன்ன பெரும தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் பாகிஸ்தானுடன் வரும் இரண்டாயிரத்தி கிரிக்கெட் தொடர் நடத்த பி சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது முதலில் நடைபெற்ற மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இந்திய வீராங்கனைகள் இரண்டு என கைப்பற்றினார்கள் இங்கிலாந்தில் நடைபெற்ற மரக்கம்பத்தில் சர்வதேச போட்டி கோலாகலமாக நடைபெற்றது திரைச்செய்திகள் ஏ ஆர் முருகதாஸ் விஜய் நடித்து வரும் படம் சர்க்கார் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் விஜய் நடித்துள்ள சர்காத் ரஹ்மான் இசையமைப்பில் முதல் பாடல் வெளியீடு செய்யப்பட்டது இந்தியில் பெரிய வெற்றி பெற்ற குயின் படத்தை பாரிஸ் பாரிஸ் என்ற பெயரில் தமிழில் காஜல் அகர்வாலை கதாநாயகியாக்கி இயக்கி வருகிறார் ரமேஷ் அரவிந்த் படத்தை அடுத்து ஜெயம் ரவி நடித்து வரும் படம் அடங்கமறு ஆக்ஷன் த்ரில்லர் கதையில் உருவாகி வரும் இந்த படத்தை கார்த்திக் தங்கவேலு என்பவர் இயக்கி வருகிறாா் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு துளி பொது அறிவுக்குவியல் அறிவோம் அஞ்சல் தலை கதை சொல்லும் வீதி நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூர் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்